ஆயிரத்தி அறுநூற்றி அபுல் ஹையாஜ் அறிவிக்கின்ற அனுப்பிய பணிக்கே உண்மையும் அனுப்புகிறேன் எந்த உருவ சிலையையும் அழிக்காமல் விட்டுவிடக்கூடாது அத்துடன் உயரமாக கட்டப்பட்ட கபறையும் சமப்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது என்பதே அப்பணியாகும் என்று கூறினார்கள் முஸ்லிம் ஒன்பது ஆறு ஒன்பது